அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு ஏற்கனவே இந்த குரட்பாவை படித்து பொருள் தெரிந்து கொண்டிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக மேலும் சில கருத்துக்களை சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன் இந்த ஒப்பில்லாதவர்கள் அப்படின்னா யார் இப்போ இந்த குரட்பாவில் ஒப்பிலார் நட்பு உருவுகங்கிறது அப்போ ஒப்பிலார்னா யாரு தன்னுடைய நீர்மைக்கு ஒவ்வாதார் உலகோடு ஒத்தல் தமக்கு பொருத்தம் இல்லாத தூய்மை இல்லாதவர் துன்பக்காலத்து உடனிருந்து ஒன்றாக அனுபவிக்கும் உரிமை இல்லாதார் அப்படின்னு பலவிதமான அர்த்தம் சொல்லலாம் ஒப்பிலாருங்கிறதுக்கு காலிங்கர் அப்படிங்கிற உரையாசிரியர் தமது நீர்மைக்கு ஒவ்வாதார் என்று உரை சொன்னார் பொருந்தாதவர் அல்லது தன் தன்மைக்கு ஒவ்வாதார் என்று ஒப்பிலார் என்றதற்கு பொருள் சொன்னார் காளிஞ்சர் நண்பர்கள் இருவரில் ஒருவர் மாறுபட்டவர் ஆயினும் நட்பு போயிடும் அபிப்பிராய பேதம் நட்பு போயிடும் ஆகையினால் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கணும் அன்பு அறிவு பண்பு நலன்கள் போன்றவற்றில் ஒத்த சிந்தனை இல்லாமல் கருத்து முரண்பாடோடு விளங்கக்கூடியவர்களோட எப்படி நட்பை தொடர முடியும் கருத்து வேறுபாடு வந்தாச்சுன்னா நட்பு தொடராது தொடர்ந்தால் சரி வராது கஷ்டங்கள் வரும் இப்படிப்பட்டவர் உலகியல் அறியாது ஒன்றுக்கும் பற்றாதவராக யாருடனும் ஒத்து வாழ விரும்புவதவராயும் இருப்பர் பொதுவாக அப்படிப்பட்டவர்கள் கருத்து வேறுபாடு வந்துடுச்சுன்னா அவங்க வந்து யாரோடையும் சேர்ந்து போக மாட்டார் ஆக இவங்களோட நம்ம நட்பு கொண்டோமானால் நமக்கு துன்பந்தான் அதிகமாகும் ஆகையினால இவர் ஒப்பில் ஆறுல ஆனால் பரிமேலழகர் சொன்னது தான் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கிறது தனக்கு ஒத்துவராதவன் அர்த்தம் இல்லை மகான்கள் பெரியவங்களுக்கோட ஒப்பு இருக்கிறவங்கள்ட்ட தான் நாம் நட்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறார் உலகத்தோடு ஒத்தல் இல்லார் சொன்னார் இந்த இந்த இதுக்கு உர சொல்கிற போது உணர்ச்சியால் ஒத்து ஏற்கனவே ஆசிரியர் சொல்லிட்டார் அப்படி ஒத்து போகாத இடத்துல நம்மளை வந்து குத்திக் நமக்கு நல்லது சொல்லியாவது நம்மளை திருத்தக்கூடியவராக இருக்கணும் அப்படி ஒத்து போகலைன்னா ஒத்து போகும்படி செயல் புரியணும் அப்புறம் நமக்கு வரக்கூடிய கெடுதலை நீக்கி நல்ல வழியில் போகிறதுக்கு நமக்கு அனுகூலமாக இருக்கணும் நட்பு பூணுபவர் அது தன் தன்மைக்கு ஒவ்வாதார் அப்படின்னு உரை சொல்லாமல் உலகத்தோடு ஒத்து வாராதார் அப்படின்னு ரொம்ப யோசித்து பண்ணின விளக்கமானது மிகச்சிறந்தது என்று தண்டபாணி தேசிகர் என்ற பெரியவர் அவர் நிறைய நூல்களுக்கெல்லாம் உரையெல்லாம் எழுதியிருக்கிறார் திருவாடுதூர் ஆதீனத்தைச் சேர்ந்த பெரியவர் அதை ரொம்ப பாராட்டி சொல்கிறார் பரிமேலழகருடைய உரை மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று பாராட்டுகிறார் மனத்துக்கண் மாசில்லாதவருடைய குறைபாடுகள் இல்லாதவருடைய நல்லவருடைய நட்பை தேடி சென்று பெற வேண்டும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் குறையில்லாத நல்ல நண்பன் யார் அப்படிங்கிறத ஒரு சுபாஷிதம் சொல்லுகிறது பாப்பன் நிவாரயத்தை ஹிதா குகீக்கோ ஆபத் கதாதி காலே சன்மித்தலட்சணமிதம் பிரவதிகி சந்தான்ஸ்லோகம் இது சன்மித்திரலட்சணமிதம் சந்த பிரவதிகி நல்ல நண்பனுக்கு உள்ள லட்சணங்கள் இவை என்று பெரியோர்கள் சிறப்பித்து சொல்லுகிறார்கள் பிரபதந்தி என்னது பாபான் நிவாரயத்தி பாவங்களிலிருந்து நம்மை விளக்குகின்றவன் பாவ செயல்களை செய்யாமல் நம்மை விளக்குகின்றவன் ஹிதாய யோஜயத்தே நல்ல விஷயங்களை நம்மளை ஈடுபடுத்துகிறவன் குஹ்யானி கூகத்தி சில இரகசியங்கள் இருந்தால் அதை நண்பன் பகிர்ந்து கொண்டதை எல்லாருக்கும் சொல்ல மாட்டான் அதை மனசுக்குள்ளேயே வச்சு பாதுகாப்பான் குணான் பிரகட்டீகரோத்தி அவனுடைய குணங்களை எல்லாம் மற்றவர்களிடத்தில் நண்பனுடைய குணங்களையெல்லாம் சிறப்பிச்சு சொல்லுவான் ஆபத் கதம் செ ஆபத்து காலத்தில் நம்ம விட்டு விலகி போக மாட்டான் கஷ்டப்படுற காலத்தில் ததாத்தி காலே சரியான நேரத்துக்கு நமக்கு தேவையானதை கொடுத்து உதவி செய்வான் இதுதான் நல்ல நண்பனுக்குரிய இலக்கணங்கள் என்று பெரியோர்கள் சிறப்பித்துச் சொல்லுகிறார்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு லக்ஷணங்கள் பாப நிவர்த்தக ஹித யோஜக இரகசிய போஷக குணப்பிரகா ஆபத்கதம் ஜி இதெல்லாம் ஞாபகம் இந்த அளவில் இந்த குரட்பாவினுடைய பொருளை நிறைவு செய்கிறேன் இந்த அதிகாரத்தினுடைய விஷயங்களை பிறகு பார்ப்போம் மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒரு உக ஒப்பிலார் நட்பு அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்